तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமான மரிஷ் நைதேச நீயத்தை சவனவிச்சாரி ஹி சனாலி மாற்றம் பிராணோயதேந்திரிய பலேன விகல்பித்தம் சத்து பிப்பலாயன மகரிஷி யோகி நிமி சக்கரவர்த்திக்கு மேலும் தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மா ந ஜஜான நாத்மா ஜஜானங்கிறது ஆத்மா ந ஜஜான இந்த பரமாத்மா ஒருபொழுதும் தோன்றுவதில்லை பிறப்பதில்லை ந இறப்பதும் இல்லை ந ஏதத்தே அசௌ அசௌ் சொன்னால் இந்த ஆத்மா வளர்ச்சி அடைகிறதும் இல்லை ந கஷீயத்தே தேய்ந்து போவதும் கிடையாது ஹி ஏனென்றால் வியபிசாரினாம் சவனவித்து வியபிசாரினாம் தேகானாம்னு அர்த்தம் அதாவது வெபிச்சாரம்னு சொன்னால் மாறுறதுன்னு அர்த்தம் இந்த சரீரங்கள்லாம் இளமை பருவம் வாலிப பருவம் நடுவயது பருவம் முதுமை பருவம் இவற்றையெல்லாம் அடைந்தாலும் இந்த உடம்பில் இருந்து கொண்டு நாம் இதையெல்லாம் அறியிறோம் அல்லவா நம் சொரூபமாகவே இருக்கிறார் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது சவணவித்து சவணவித்துன்னா சவனம்னால் காலம்னு அர்த்தம் பிராத சவனம் மாத்தியான் சவனம் சாயம் சவனம்லாம் சொல்லுவோம் ஆஹா சவணம்னா பூஜைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல சவனவித்துன்னா காலவித்துன்னு அர்த்தம் இந்த உடம்போட காலத்தை அறிகிறது காலத்தை அறிகிறது இதனுடைய தோற்றம் முடிவு எல்லாவற்றையும் அறியக்கூடிய தத்துவமாக அந்த பரமாத்மஸ்வரூபம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவோடய லக்ஷணம் சொல்கிறார் உடம்புக்குத்தான் தாயின் வயிற்றில் எழுத்தல் பிறத்தல் வளர்தல் தேய்தல் மாதல் அப்படின்னு ஆறுதமான விகாரெல்லாம் இருக்குது ஷட்பாவ விக்காரம்னு சொல்லுவோம் வேதாந்த சாஸ்திரங்கள்ல இதை அடிக்கடி சொல்கிற வழக்கம் அதே தான் இங்கேயும் வேதாந்த சாஸ்திரத்தை தான் பாகவதம் ஏகாதச்கந்தம் அழகா உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது சர்வத்திர சஸ்வத் அனபாயி உபலப்தி மாத்திரம் சர்வத்திர சஸ்வத்து சர்வத்திரா எங்கும்னு அர்த்தம் சஸ்வத்துனா எப்பொழுதும்னு அர்த்தம் அனபாயி அப்படின்னு சொன்னா விலகாமல் வர்றது போறது இல்லை போக்குவரவு இல்லாமல் அர்த்தம் உபலப்தி மாத்திரம் நம்மால் உணர்வாக மாத்திரம்னு அர்த்தம் எல்லாவற்றையும் உணர்கின்ற உணர்வாக மாத்திரம் இந்திரிய பலேன விகல்பித்தம் சத்து இந்திரியங்கள் காரணத்தினால மெய்வாய் கண் மூக்கு செவி இதனால் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்கின்ற விகல்பங்களையெல்லாம் உணரக்கூடியவராக இருந்தாலும் கூட யதா பிராணா எப்படி உடம்புக்குள்ள பிராணன் எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் பிராணிங்கிறோம் பிராணகா அஸ் அஸ்தி தி பிராணி இதற்கு பிராணன் பசு பக்ஷி மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் பிராணன் மாறாமல் இருக்கிற மாதிரி பிராணனுக்குப் பிராணனாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா விகாரம் இல்லாதவராக எப்பொழுதும் எங்கும் வரவில்லாமல் உணர்வாக மாத்திரம் வேற்றுமைகளுக்கிடையில் ஒன்றேயான அத்வைதமான உணர்வாக மாத்திரம் இருக்கிறார் எப்படி பிராணன் சரீரத்தில் மாறுவதில்லையோ எல்லா ஷரீரங்களிலும் பிராணன் எப்படி மாறுவதில்லையோ அப்படி ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதனுடைய பொருளை உள்ளார்ந்து உணர்வதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் நத்மாஜானி நைதே சௌ நீய தேசவித் வியபிச்சாரிணாம் சர்வத் சாயுப்திமா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்